வணக்கம் சமையல் பகுதிக்காக உங்களால் கருவாடு ரோஸ்ட் கருவாடு நூத்தி ஐம்பது கிராம் கடுகு ஒரு ஸ்பூன் காஞ்சமிளகாய் ரெண்டு கருவேப்பிலை சிறிதளவு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒன்னு தக்காளி ஒன்னு மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் புளி சிறுதளவு எண்ணெய் மூணு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம இந்த கருவாடு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் தக்காளி கட் பண்ணி வச்சுப்போம் சாப்பாத்தி வச்சுக்கலாம் சப்பாத்தி வச்சுட்டு வானல் வச்சிருவோம் வானூல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊத்திருவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டலாம் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுடும் கருவேப்பிலை பொறிஞ்சதும் காஞ்ச மிளகா கிளி போட்டுடலாம் காஞ்சி மிளகாய் பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் வதங்கினதும் பச்சை மிளகாய் கிளி போட்டுடும் பச்சை மிளகாய் வதங்கினதும் தக்காளி போட்டு சின்ன தக்காளி போன தக்காளி போட்டு வதக்கலாம் தக்காளி வதங்கினதும் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் மிளகாய்த்தூள் தனியா தூள் மஞ்சப்பொடி சீரகத்தூள் மிளகு தூள் இந்த மசாலா எல்லாம் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கருவடை எடுத்து அதுல போட்டுட்டு நல்லா எல்லா மசாலா எல்லாம் ஆற அளவுக்கு கலந்து விடுவோம் கொஞ்சமா புளி வந்து கொஞ்சமா புளி கரைசல் கொஞ்சமா ஊத்தி நல்லா கலந்து விட்டு நல்லா வெய வச்சு இறக்கிட்டோன்னா சுப்பா பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கருவாடு ரோஸ்ட் தயார் இது வந்து கன்னியாகுமரி ஸ்பெஷல் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்